ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் விரதங்கிற தலைப்பிலே ஒவ்வொரு விரதமாக பார்த்துன்னு வரோம் அதிலே சித்ரமாசம் பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டியதான விரதத்தினுடைய பெருமைகளை பார்க்க போகிறோம் சித்திரமாசம் வரக்கூடியதான பௌர்ணமி சித்ரா நட்சத்திரம் சம்பந்தத்தோடு வரும் ஆகனாலே தான் அந்த மாதத்திற்கே சைத்ர மாதம் அப்படின்னு சொல்லப்படுறது அந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே தான் சித்திரகுப்தன் தோன்றினான் ஆகையினாலே பெயர் ஏற்பட்டது சித்திரகுப்தன்னு யமதர்மராஜனுடைய கணக்கு பிள்ளை கணக்கெழுதுறவன் அந்த சித்திரகுப்தனை உத்தேசித்து செய்யக்கூடியதான விரதம்தான் சித்ரா பௌர்ணமி விரதம் அப்படின்னு பேர் ரொம்ப முக்கியமான விரதம் அது அன்றைய தினத்தில் சில ஆகாரங்கள்லே சில நியமங்கள் வச்சுட்டு சித்திரகுப்தனை பூஜிக்கணும் அரிசி மாவுனாலே கோலம் போட்டு சித்திரகுப்த பிரதிமையை அதில் வச்சுக்கணும் சித்திரகுப்த பிரதிமையை அதில் வச்சு சித்திரகுப்த பிரதிமையிலேயும் பேனா வச்சுக்கணும் புதுசாக பேனா வாங்கி வச்சுட்டு எழுத்தாணி பேனாவிலையும் அந்த பிரதிமையிலையும் சித்திரகுப்தனை பூஜிக்கணும் அப்படி சித்திரகுப்தனை பூஜை பண்ணி நிவேதனம் பண்ணி காலம்புரை அன்றைய தினத்தில் உப்பு இல்லாமல் போஜனம் பண்ணணும் அதேபோல் பசுமாட்டினுடைய பால் மோர் தயிர் இவைகளை சேர்த்துக்காமல் மகிஷத்தினுடைய பால் தான் சேர்த்துக்கணும் அதாவது எருமப்பால் எருமப்பாலில் உரக்கூத்தின தயிர் இவைகளை தான் அன்றைய தினம் சேர்த்துக்கணும் அப்படி நியமமாக இருந்து சித்திரகுப்தனை அன்றைய தினத்தில் பூஜை பண்ணி பூஜையை முடிச்சுட்டு ஒரு புதுசாக ஒரு முரம் வாங்கி மூங்கில் முரம் வாங்கி அதில் சமையலுக்கு வேண்டியதான வஸ்துக்கள் அரிசி பருப்பு காய்கறிகள் வெத்தலைப்பாக்கு தட்சிணை அந்த பூஜை பண்ணின பேனா இதை எல்லாத்தையும் வச்சு ஒரு பிராமணருக்கு தானம் பண்ணுறது இதுதான் சித்திரகுப்த பூஜான்னு இது சித்ரா பௌர்ணமி விரதம் செய்ய வேண்டியதான முறை சித்திரகுப்தனுக்கு அன்றைய தினத்தில் நாம் ஏன் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா சித்திரகுப்தன் யாரு அப்படின்னா பிரம்மா பிரம்மாவின் இடத்திலிருந்து ஆவிர் பிரம்மா இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணி முடித்து இந்த லோகத்தை நடத்துறதுக்காக யமனே நியமித்தார் அப்போது யமன் சகாயத்திற்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்ட பொழுது பிரம்மாவனுடைய காதிலிருந்து பன்னெண்டு பேர்கள் ஆவிர்வவிச்சார் அவர்களுக்குத்தான் ஸ்ரவணர்கள்னு பேர் துவாதசிரவணால் அப்படின்னு சொல்கிறது அந்த துவா பன்னெண்டு ஸ்ரவணர்களும் பிரம்மாவுனுடைய காதிலிருந்து ஆவிர் அவர்கள்தான் ஒவ்வொரு ஜீவனும் செய்யக்கூடியதான புண்ணிய பாபங்களை யமனிடத்திலே போய் சொல்கிறவர்கள் கடைசியாக பிரம்மாவுனுடைய தேகத்திலிருந்து ஆவிர் பவித்தவன் சித்திரகுப்தன்னு பேர் பிரம்மாவனுடைய காயத்திலிருந்து ஆவிர் சித்திரகுப்தனுக்கு காயஸ்தன் அப்படின்னும் ஒரு பெயருண்டு அப்படின்னு புராணம் நமக்கு காண்பிக்கிறது அந்த ஸ்ரவணர்கள் பார்த்து சொல்லக்கூடியதான புண்ணிய பாபங்களை எழுதி வைத்துக்கூடியவன் சித்திரகுப்தன் அத்தனை ஜீவன்களுடைய புண்ணிய பாபங்களை குறித்து வச்சுண்டு கடைசியில் அஜுஷ்காலம் பொழுது எவனிடத்தில் தெரிவிக்கிறான் இத்தனை புண்ணியபாபங்கள் செய்திருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடியவன் சித்திரகுப்தன் அவன் எந்த ஜீவன் லோக்கத்தில் இருந்தாலும் அத்தனை பேரையும் தெரியும் சித்திரகுப்தனுக்கு நாம் செய்யக்கூடியதான ஒவ்வொரு காரியத்தையும் பதினான்கு பேர்கள் சாட்சியாக இருந்து பார்க்கிறா அப்படின்னு புராணம் நமக்கு காண்பிக்கிறது அந்த பதினாலு பேரில் ஒருத்தன் சித்திரகுப்தன் சித்திரகுப்தகா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மறைமுகமாக நம்மை படம் எடுக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் பார்க்கணுமானால் சிசிடிவின்னு இன்றைய தினத்தில் இப்போது இந்த காலத்தில் வைக்கிறோம் அந்த சிசிடிவி வைக்கிறோமே அதுதான் சித்திரகுப்தம்னு பேர் மறைமுகமாக நம்மை படம் எடுக்கிறது அதற்கு தான் CCTV சிசிடிவி கேமராவுக்கு சம்ஸ்கிருதத்திலே பேர் அந்த பெயரே உடையவன் தான் சித்திரகுப்தன் காயஸ்தன்னு பேர் அவன் ஒவ்வொரு ஜீவனும் செய்யக்கூடியதான புண்ணியபாபங்களை எழுதி யமனிடத்தில் ஆயுஷ் ஆயுஷ்காலம் முடிகிற பொழுது சொல்கிறான் அந்த சித்திரகுப்தனுடைய பிரீத்தி நமக்கு ஏற்படணும் சூக்மரூபமாக ஆகா நம்மை கவனிச்சுண்டே இருக்க எந்த ஒரு ஜீவனையும் யம தர்மராஜன் அனுகிரகம் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ஜீவனையும் யமன் தண்டிப்பதற்கும் காரணம் சித்திரகுப்தன் ஆகையினாலே தான் சித்திரகுப்தனுடைய நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனாலே நாம் சித்திரகுப்தனை சித்ரா பௌர்ணமி தினத்தில் சித்திரகுப்தன் ஆவிர் சித்திரகுப்தனை பிரதிமையில் பூஜை பண்ணணும்னு புராணங்கள் நமக்கு காண்பிக்கிறது சித்திரகுப்தனுக்கு ஆயுதம் என்னென்னா பேனாவும் முரமும் தான் கையில் வச்சுருப்பேன் முரம் மூங்கில் முரம் கையில் வச்சுட்டுருக்க இன்னொரு கையில் பேனா வச்சுருக்க அதனாலே பேனாவை வச்சு அதில் சித்திரகுப்தனை பூஜை பண்ணி மரத்தில் காய்கறிகள் ப அரிசி முதலிய சமையல் சாமான்களோடு அந்த பேனாவையும் வச்சு தானம் பண்ணணும் இந்த பூஜை செய்யலைன்னா தமிழில் இதற்கேன்னு பாட்டுகள்லாம் சொல்லப்படுறது பழைய நாள் பாட்டுகள் தமிழ் பாட்டுகள் உண்டு இதை பகல்ல சித்திரகுப்த பூஜையை பண்ணின பிறகு சாயங்காலம் அஸ்தமிச்ச பிறகு அந்த சுவாமியினுடைய சன்னிதியில் உட்காந்து அந்த தமிழ் பாட்டெல்லாம் பாடுறதுன்னு பழைய வழக்கம் அந்த தமிழ் பாட்டில் வரக்கூடியதான விஷயம் யார் இந்த சித்ரா பௌர்ணமி விரதம் பூஜை பண்ணலையோ அவனையும் மொரத்துனால அடித்தே தள்ளி விடுறான் திரும்பவும் பூலோகத்தில் அப்படின்னு அந்த தமிழ் பாட்டில் சொல்லப்படுறது அப்படி ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் சித்ரா புண்ணியகால விரதம் அன்றைய தினத்தில் சித்திரகுப்தனை பூஜை பண்ணி நாம் சகலவிதமான பாப்பங்களையும் போக்கிக்கணும் அன்றைய தினத்தில் அந்த சித்திரகுப்தனுடைய சாநித்தியம் மகிஷம் எருமை எருமை மாடனுடைய பாலே தான் அன்றைக்கி நாம் உபயோகப்படுத்தணும் அந்த பாலில் உரக்கூத்தின தயிரை தான் சாப்பிடணும் உப்பே சேர்த்துக்கப்படாது அன்றைய தினத்தில் அப்படி இருந்து செய்ய வேண்டியதான விரதம் சித்ரா பௌர்ணமி விரதம் அப்படின்னு நம்முடைய புராணங்கள் காண்பிக்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்